வணக்கம் 13, ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிரிவு குவியலுக்காக நான் உங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று மேரி கியூரி நினைவு தினம் ஜூலை நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு தமிழக டிஜிபி ஆக பதவி ஏற்றிருப்பவர் சைலேந்திர பாபு மூன்று தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பீட்டர் அல்போன்ஸ் இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று உலகின் எந்த பகுதி 10 டிகிரி சேனல் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு ஏ ஆர்டிஇ எம்ஐ எஸ் என்ற வார்த்தையின் விரிவாக்கம் என்ன மூன்று மதுரை சட்டக்கல்லூரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்